அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை அறிவு நலம் மனநலம் சொல்நலம் உடல்நலம் செயல் நலம் உறவு என்ற தலைப்புகளின் கீழ் வகுத்து இயன்றளவு நாம் ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் செயல் கீழ் வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்தை அதிலுள்ள குரட்பாக்களுக்கு செயல் நலத்தின் கீழ் வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்தின் குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருளை ஆராய்ந்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம் ஓர் அரசன் அல்லது தலைவன் குடிமக்களுக்கும் தன்னுடன் பணிபுரிபவர்களுக்கும் அச்சமூட்டுபவனாக இருக்கக்கூடாது என்ற கருத்தை இந்த அதிகாரத்திலே ஆணித்தரமாக திருவள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார் தவறுக்கு தண்டனை கொடுக்கும்போது நன்கு ஆராய்ந்து நடுநிலைமையுடன் உரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக தண்டித்துவிடக்கூடாது கடுமையான முகம் கடுமையான பேச்சு கடுமையான நடவடிக்கை அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும் நடைமுறையில் பிறரை பல மணி நேரம் காக்க வைத்தல் காணும்போது கடுமையாக பேசுதல் போன்ற பண்புகளை உடையவர் ஒரு நல்ல தலைவராக விளங்க முடியாது என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாக விளங்குகிறது அரசன் அல்லது தலைவன் அச்சமூட்டுபவனாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சி நடக்க வேண்டும் தேசத்தில் பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம் இனி இந்த அதிகாரத்தின் சாரத்தை காண்போம் முதல் குரட்பா தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து ஒருவன் குற்றச் செயல்களை செய்தால் அதனை நடுநிலையுடன் ஆராய்ந்து மீண்டும் குற்றச் செயல்களை செய்யாதபடி குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை தருபவனே முறையாக நாட்டை ஆளும் அரசன் எனப்படுவான் இரண்டாவது குரட்பா கடிது ஓச்சி மெல்ல எரிக நெடுது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் செல்வம் நீண்ட காலம் தம்மை விட்டு விலகாமல் இருக்க விருப்பப்படுபவர் அதிகமாக தண்டிப்பது போல் காண்பித்து பிறகு குறைவாக தண்டிக்க வேண்டும் முதல் இரண்டு குரட்பாக்களில் மக்களும் அதிகாரிகளும் தானும் அச்சப்படும் செயல்களை செய்யாமல் இலக்கணத்தை உணர்த்தினார் திருவள்ளுவர் மூன்றாவது குரட்பா வெறுவந்த செய்து ஒழுகும் வெங்கோலனாயின் ஒருவந்தம் ஒல்லைக்கெடும் அரசன் மக்கள் அஞ்சும் வண்ணம் செயல்களை செய்கின்ற கொடுங்கோலனாக இருப்பானேயானால் நிச்சயமாக விரைவில் கெட்டுப்போவான் பதவி இழந்து துன்பப்படுவான் நான்காவது குரட்பா இறை கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லைக்கெடும் நம் அரசன் மோசமானவன் என்று மக்களால் பேசப்படுகிற துன்பம் தரும் சொல்லைக் கேட்கும் அரசன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுவான் ஐந்தாவது குரட்பா அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கண்டன்னதுடைத்து தன்னை காண விரும்புகிறவர்களை நீண்ட நேரம் பிறகு கண்ட பிறகு முகத்துடன் பார்ப்பவனுடைய பெரிய செல்வமானது பேயால் காணப்பட்டதைப் போல ஆகும் அத்தகையவன் பேய்க்கு நிகரானவன் அவனுடைய செல்வம் யாருக்கும் பயன்படாது என்பது கருத்து நாளை தொடர்ந்து மேலும் கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சி அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா உள்ளந்தோறும் வள்ளுவன் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்